நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது நாட்டினையின் பொது அறிவுக் குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமையிலும் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக சுகாதார தினம் ஏப்ரல் ஏழாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு நேபாளத்தின் தேசிய விலங்கு பசு மூன்று கடலில் கலக்காத இந்திய நதி யமுனை இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சூரிய என்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டு கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படும் மசாலா பொருள் எது மூன்று பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்குள் இந்தியா வந்த ஆண்டு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி